நாற்பத்தி நான்கு அல்லாஹுவின் தூதர் செல்லி அவர்கள் கூறினார்கள் எனது உயிர் எவனது கரத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது அணையாக விறகுகளை கொண்டு வருமாறு நான் கட்டளையிட்டு அதன்படி விறகுகள் கொண்டு வரப்பட்டு பின்னர் தொழுகைக்கு அழைக்குமாறு நான் உத்தரவிட்டு அதன்படி அழைக்கப்பட்டு பின்னர் ஒருவரை மக்களுக்கு தொழுவிக்குமாறு கட்டளையிட்டு அதன்படி அவர் தொழுகை நடத்தி பின்னர் தொழுகைக்கு வராமல் இருக்கின்ற ஆண்களின் வீடுகளுக்கு சென்று வீட்டோடு அவர்களை எரிப்பதற்கு நான் நினைத்ததுண்டு என்னுடைய உயர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக பள்ளியில் ஒரு துண்டு இறைச்சி அல்லது ஆட்டுக்காலின் இரண்டு அழகிய குழம்பு கொடுக்கப்படுகிறது என்று அவர்கள் யாராவது அறிவார்களானால் நிச்சயமாக இஷா தொழுகைக்காக ஜமாத்திற்கு வந்துவிடுவார்கள் இதை அபுஹுரேரது எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்